திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் பசுபதி திருக்குறுந்தொகை திருச்சிற்றம்பலம் சாம்பலை பூசி தரையீர் புரண்டு நின் பறவி பரவி ஏம்பலி பார்கட்கு இரங்கு கண்டாய் இறங்கங்க என்னும் காம்பலை கும்பனை தோழி கதிர் பூணமுலை மேல் பாம்பலைக்கும் சடையாயம்மையாழும் பசுபதியே உடம்பை தொலைவித்துன் பாதம் தலை இடும்பை படாமல் கண்டா ண்டாயிருளோட செந்த அடும் பொத்தனைய அழன்மழுவாள் அழலேயுமிழும் படம்பொத்தரவரையாயெம்மையாளும் பசுபதியே தாரி திரிந்த விராவடியார் மூரித்திரை பௌவனிக்கு கண்டாய் முன்னை நாளொருங்க வேரித்தன் ஐங்கணை ஐங்கனை வேள்வெந்து வீழ சிந்தி பாரி கண்ணுடையாய் எம்மையாளும் பசுபதியே ஒருவரை தஞ்சமென்றெண்ணாது உன் பாதமிரைஞ்சுகின்றார் அருவினைச் சுற்றம் அகல்வி அண்டமே அணவும் பெறுவரை குன்றம் பிளிர பிளந்து வே தோழியஞ்சப் பருவரை தோல் உரித்தாய் எமையாளும் பசுபதியே இடுக்கொன்றுமின்றி என் சாமையுன் பாதமிரைஞ்சுகின்றார்க்கு கடர்கின்ற நோயை விலக்கு கண்டாய் அண்டம் எண் திசையு சுடர் திங்கள் சூடி சுழர்கங்கையோடோ சுரும்புதுன்றி படர் கொண்ட செஞ்சடையாய் எமையாளும் பசுபதியே அடலை கடல் கழிவானின் அடியேயடைந்தார் நடலைப்படாமை விளக்கு கண்டாய் நரும் நருங்கொன்றை திங்கள் சுடலை பொ சு மணி கிடந்த படர் சுடர் எம்மையாளும் பசுபதியே துறவித் தொழிலே புரிந்துன் சுறும்படியே தொழுவார் மரவித் தொழிலது மாற்று கண்டாய் மதின் மூன்றுடைய அறவை தொழில் புரிந்தரத்தே செல்லும் மந்திரத்தேர் பறவை புறமெறித்தாய் எமையாளும் பசுபதியே சித்த துருகி சிவனம் பிரான் என்று சிந்தையுள்ளேயே பித்து பெருக பிதற்றுகின்றார் பிடி தீர்த்தருள தரக்கன் இருபது தோழு முடியுமெல்லாம் பத்து ஸ்டுரெரி தாய் எமையா பசுபதியே